السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له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 وامتن على ملته وحشرنا غدا في زمرته مع الذين نمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا اما بعد فيا عباد الله اوصيكم وايا يا اولا بتقوى الله عباد الله قال تعالى وهو استقل القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوط والليل إذا يس هل في ذالك قسم اللذي حجر صدق الله العظيم أرول آلن أنبديون الله فين ترنامتال إنت خطبا پرسنگتاي آرمم سيخندر ولقتتاي پڑيت پريفاليت رججت كاپ آتت اللهم كي إلا پوهلوم ورتاختوم صلواتم صلامم محمد مصطفى رسول الله صلواتم صلواتم சொல்லாகு அடை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீது உண்டாவதாக அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே துல்ஹைஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களை அல்லாஹுவின் பேரருளினால் நாம் பெற்றிருக்கின்ற மிக மகத்தான சந்தர்ப்பம் இது துல்ஹைஜா மாதத்தின் இரண்டாம் நாளிலே இன்று நாம் இருக்கின்றோம் மாதங்களிலே சிறந்த மாதம் ரமதான் மாதம் நாட்களிலே சிறந்த நாட்கள் துல் மாதத்தின் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முதல் பத்து நாட்கள் இரவுகளிலே உயர்ந்த இரவாக இரவு காணப்படுகிறது அந்த வகையிலே ஒரு வருடத்திலே அல்லாஹ் மிக புனிதமான நாட்கள் என்று பிரகண்ணப்படுத்தி இருக்கின்ற துல்ஹைஜா மாதத்தின் மகத்துவம் வாய்ந்த முதல் பத்து நாட்களை பெறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹுடைய அடியார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அல்லாஹ் தாலா நாம் இப்போது கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களுடைய மகத்துவத்தை புனித அல் குரானிலே குறிப்பிடுகிறான் வல்பஜிர் காலை பொழுதின் மீது சத்தியமாக துல்ஹெஜா மாதத்துடைய முதலாவது நாளை இது குறிக்கும் வளையாளின் ஆஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக துல்ஹெஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களையும் இரவுகளையும் இது குறிக்கும் இரட்டையின் மீது சத்தியமாக துல்ஹிஜா மாதத்தின் பத்தாம் நாள் நகரை இது குறிக்கும் வல் வட்டர் ஒற்றையின் மீது சத்தியமாக இது ஹிஜா மாதத்தின் ஒன்பதாம் நாளான அரபா நாளை குறிக்கும் செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக இது ஈது அதஹாவுடைய இரவை குறிக்கும் இஸ்லாம் அவர்கள் சூரத்துல் பஜீருடைய இந்த ஆரம்ப வசனங்கள் எவ்வாறு நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் ஜாபிர் ரத்தியல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் முஸ்னத் அஹமதிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் அல்லாஹூ தாலா துல்ஹா மாதத்தின் முதலாம் நாளின் காளை பொழுதின் மீது சத்தியம் செய்கிறான் இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான் பத்தாம் நாளின் மீது சத்தியம் செய்கிறான் அரபாவுடைய தினத்தின் மீது சத்தியம் செய்கிறான் ஈது அபஹாவுடைய அந்த இரவின் மீது சத்தியம் செய்கிறான் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லா சத்தியம் செய்கிற அளவுக்கு இந்த பத்து நாட்களும் மிகவும் புனிதமான நாட்கள் மகத்துவமிக்க நாட்கள் என்பதை அடியார்களாகிய எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக குரானிலே துல்ஹெஜா மாதத்தை அல்லாஹ் இரண்டு வார்த்தைகளிலே குறிப்பிட்டிருக்கிறான் ஐயா முன் மாலுமாத் அறியப்பட்ட நாட்கள் மற்றொரு இடத்திலே ஐயா முன் குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்பது இந்த முதல் பத்து நாட்களையும் குறிக்கும் குரான் சொல்கிறாத் குறிப்பிட்ட நாட்கள் என்பது இந்த பத்து நாட்களையும் தொடர்ந்து வருகின்ற ஐயா முஷ்ரீக் நாட்களே குறிக்கும் இப்படி அப்பாஸ் அல்லாஹுமா அவர்கள் தருகின்ற விளக்கம் இது மமைப்புக்குரிய சகோர்களே அல்லாவுடைய நாளடியார்களே ரமதான் மாதத்துடைய இறுதி பத்து நாட்களை விட துல்ஹிஜா உடைய நாம் இப்போது கடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதல் பத்து நாட்களும் சிறப்பில் கூடியவை என்ற கருத்தை பெரும்பாலான உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரவுடைய சிறப்பை மாத்திரம் வமான ஒன்றாக பார்க்கிறோம் இல்லாத போது ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை விட இந்த துல்ஹெஜ்ஜா பத்து நாட்கள் என்ற கருத்தை குளமாக்கல் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லா பின் அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் பார்வையிலே துல்ஹெஜாவுடைய இந்த பத்து நாட்களை விட மகத்துவம் பொ வேறு நாட்கள்ருப்பமான வேறு அமல்கள்லை அத்தகைய நாட்களில்தான் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு சொன்ன சல்லாஹாம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் இந்த மாதத்தின் இந்த முதல் பத்து நாட்களிலே நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் அதிகமாக தஹமீத் சொல்லுங்கள் அல்ஹமதுலா என்று அல்லாவை புகழுங்கள் என்று சொன்னார்கள் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ரசூல் சொன்னதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாட்களிலே இந்த விருப்பமான வேறு அமல்கள் செய்யப்படுகிற அமல்களை போல அல்லாவுக்கு வேறு அமல்கள் இல்லை என்று சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூலல்லாஹா சபீத் இல்லா அல்லாவுடைய பாதையிலே மேற்கொள்ளப்படுகிற்கூட இந்த அமல்களை விட தரத்தில் குறைந்ததா என்று கேட்ட போது சொன்னார்கள் அப்படித்தான் பொறுத்தவரையிலும் இந்த துல்ஹெஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களிலும் செய்யப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆனால் ஒருவர் தனது உயிராலும் பொருளாலும் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதுக்காக சென்று உயிரையும் தியாகம் செய்து பொருளையும் தியாகம் செய்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்றால் அவர் உண்மையில் உயர்ந்தவர் இந்த பத்து நாட்களிலே அமல்களை செய்பவரை விட அவர் உயர்ந்தவராக இருப்பார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி சல்லுமே சொன்னதாக இப்படி அப்பாஸ் ரஜி அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் சஹில் புகாரியிலே இந்த ஹரஜீஸ் பதிவாக இருக்கிறது அல்லாவுடைய இஸ்லாமிய சகோர்களே ஏன் துல்ஹா மாதத்துடைய இந்த பத்து நாட்களுக்கு இவ்வளவு மகிமை இவ்வளவு சிறப்பு சொல்கிறார்கள் ஏக காலத்திலே ஒரே நேரத்திலே இந்த துல்ஹெஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களிலும் இடம்பெறுகின்றன அதுதான் இந்த நாட்களுடைய சிறப்புக்கான முக்கியமான காரணம் ஒரு பக்கம் இந்த பத்து நாட்களிலே மிக உயர்ந்த ஹஜுடைய கிரியைகள் நிறைவேற்றப்படுகின்றன மறுபக்கத்திலே அரபா நோன்பு உட்பட இந்த பத்து நாட்களிலே அல்லாவின் அடியார்கள் நோன்பு நோட்பார்கள் இன்னொரு பக்கத்திலே தொழுகைகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் ஈடுபடுவார்கள் மற்றொரு பக்கத்திலே தான தர்மம் முதலான பல்வேறு அமல்களில் இந்த துல்ஹா மாதத்தின் முதல் பத்திலே ஈடுபடுவார்கள் இந்த வகையிலே ஏக காலத்திலே பல அமல்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அமல்கள் தாய் அமல்கள் இடம்பெறுகிற ஒரு காலமாக இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த துல்ஹெஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களுக்கு இந்த சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை இமாம் அல்ல கலானி ரஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையிலே அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சகோர்களே எஞ்சியுள்ள நாட்களை உச்சநிலையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே திட சங்கட்பம் பூணுவோம் முதலாம் நாள் கரிந்துவிட்டது இரண்டாம் நாளிலே இருக்கிறோம் இன்னும் பல நாட்கள் எமக்கு முன்னால் இன்ஷா அல்லா காத்திருக்கின்றன உச்சநிலையில் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நியத்தி வைப்போம் அந்த வகையில் சல்லுமுடையா வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த நாட்களிலே அதிகமாக விக்கிரை மொழிவோம் தக்பீரை சொல்வோம் அல்ஹம் என்று அல்லாவை புகழ்வோம் என்று அல்லாவை துதிப்பாடுவோம் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவோம் அதிகம் இஸ்தகால் செய்வோம் ரசூல் சல்லாஹு அலிசல்ல மீது அதிகம் அதிகம் செலவாற்று சொல்லுவோம் விக்கிரிகளில் எல்லாம் மிக உயர்ந்த விக்கிரான குரானை இரவும் பகலும் இந்த நாட்களிலே கண் குடிர கல்பு குளிர ஓதுவோம் விக்கிர ஊராதிகளிலே முனைப்போடு ஈடுபடுவோம் இந்த பத்து நாட்களிலும் அல்லாவின் அடியார்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம் தான தர்மம் செய்வோம் பாரி வாரி வழங்குவோம் ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம் அநாதைகளை பராமரிப்போம் விதவைகளுக்கு உதவி செய்வோம் அற்புதமான நாட்கள் இது ஒரு பருவகாலம் வியாபாரிகளின் பருவகாலம் மருமையுடைய வியாபாரிகளின் பருவ காலம் இந்த வியாபாரிகளுடைய சிறந்த முறையில் மெக்சிமமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முனைவோம் தொடர்ந்து இருப்போம் மூமிங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் துவா என்று சொன்னார்கள் இபாதத்துகளின் தலை மூளை என்று சொன்னார்கள் சல்லு இஸ்லாம் அவர்கள் துவாவை வர்ணிக்கிற போது அந்த வகையில் உம்மத்துடைய இந்த நாட்களிலே அதிகம் துவா செய்வோம் முஸ்லிம்கள் எதிர்நோக்கியிருக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் முஸ்லிம்களுக்கு விடுவி வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே அதிகமாக பிரார்த்திப்போம் கயாமுள்ளுக்கூடாக தகஜது கூடாக இரவு நேர தொழுகைக்கூடாக இந்த நாட்களுடைய இரவுகளை ஹயாத்தாக்குவோம் குறிப்பாக இந்த நாட்களிலே துல்ஹெஜாவுடைய இந்த முதல் பத்து நாட்களிலே நோன்பு நோட்பது சுண்ணத் அதிலும் குறிப்பாக நாளிலே பிற ஒன்பதிலே நோன்பு நோட்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுண்ணா ஹாஜிகள் அல்லாதவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் இந்த நோன்பை நோட்பது சுண்ணா முகக்கதாவாக இருக்கிறது என்பதை அறந்து வைத்திருக்கிறோம் முதல் பத்து நாட்களை பெற்றிருக்கிற நாங்கள் இங்கே நியத்து செய்ய வேண்டும் சொல்கிறார்கள் அரபாவுடைய நோன்பு இருக்கிறதே அந்த நோன்பு இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு கஃபாரா அரபாவுடைய நோன்பு இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் சென்ற வருடத்துக்கும் வர இருக்கிற வருடத்துக்குமான கப்பாக இருக்கிறது கடந்த ஆண்டு செய்த பாவங்களுக்கு கப்பாராவாகவும் வர ஆண்டு நடைபெற இருக்கிற பாவங்களுக்கு கப்பாராவாகவும் அரபாவுடைய நோன்பு இருக்கிறது என்ற சுப செய்தியை ரசூலுல்லாய் சல்லாஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் பல ஹதிஸ் கிரந்தங்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹர்கள் தனது வாழ்க்கையிலே தொடர்ந்து விடாமல் செய்த சில அமல்கள்ற்றில் ஒன்று ஆசுரா நோன்பு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோட்கப்படுகிற நோன்பு அதே போல சுபகுக்கு முந்தின இரண்டு ரக்காத்து இவற்றின் வரிசையிலே துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களும் சல்லல்லா குடம் அவர்கள் நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அரபாவுடைய நோன்பை இங்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம் இந்த அரபாவுடைய நோன்பை எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நோட்பது மாத்திரமல்ல உடைய பிரச்சனைகளின் தீர்வுக்காக இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த துல்ஹிஜா மாதத்தின் அமல்களின் மிக உச்ச அமலாக இருப்பது உதகையா கடமை இந்த உதகையா கடமையுடைய முக்கியத்துவத்தை பற்றி இங்கு விளக்க வேண்டிய தேவை இருக்காது அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் அனைவருக்கும் செய்து அருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் ஒரு குறிப்பை மிக முக்கியமாக முஸ்லிம் சமுதாயத்துடைய கவனத்துக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கொண்டு வர விரும்புகிறோம் அதுதான் இந்த முறை ஈதுல் அதஹா பெருநாள் சனிக்கிழமை இன்ஷா அல்லா கொண்டாடப்பட இருக்கிறது ஐயாமுக்கு நாட்கள் தொடர இருக்கின்றன ஐயாமுக்கு ஒரு நாடாக திங்கக்கிழமை இருக்கிறது திங்கக்கிழமை இந்த நாட்டுடைய போயா இருக்கிறது போயா மிருகங்களை அறுப்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மை பௌத்த சகோர்கள் இந்த நாளை மிக புனிதமான நாளாக கருதி இந்த நாளிலே உயிர்ப்பலி கொடுக்கப்படுவதை அவர்கள் விரும்பாத காரணத்தினாலும் இந்த புனித நாளை அவர்களுடைய பார்வையில் நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் நாட்டு சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு அடுத்த சமுதாயங்களுடைய மத உணர்வுகளையும் மதிக்கும் வகையிலே திங்கக்கிழமையிலே அந்த போயா உதகையா கொடுப்பதை முற்றுமுழுதாக தவறுகொள்ளுமாறு அகில இலங்கை ஜெம்இத்துலமாவின் சார்பிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே வாழ்கிற முஸ்லீம் பெருங்குடி மக்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயங்களிலே மிகவும் பேணிதலாக நடப்பவர்கள் நமது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பள்ளின பல சமூகங்கள் வாழ்கின்ற பல சமயத்தவர்கள் வாழ்கின்ற இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே மிகவும் புரிந்துணர்வோடு நல்லிணக்கத்தோடு சக போதும் வலியுறுத்துகிற சமூகம் முஸ்லிம் சமுதாயம் என்றாலும் ஒரு நினைவூட்டல் என்ற வகையிலே இந்த விஷயத்தை உங்களது கவனத்துக்கு நாம் கொண்டு வர விரும்புகிறோம் மதிப்புக்குரிய சோர்களே அல்லாவுடைய நடிகார்களே துல்ஹிஜாவுடைய சிறப்புக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன இந்த முதல் பத்து நாட்களுடைய மகிமைக்கு பல நியாயங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த துல் மாதத்தினது சிறப்புக்கு பொதுவாகவும் துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களுக்கு முதல் பத்து நாட்களின் சிறப்புக்கு குறிப்பாகவும் காரணமாக இருப்பது இஸ்லாத்துடைய ஐந்தாம் பெரும் கடமையான ஹஜ்ஜு கடமை என்பதை நாம் நன்கு அறிவோம் இங்கு ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பது அல்ல எமக்கு இருக்கிற பிரச்சினை ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே என்பதுதான் இன்று இருக்கிற மிக நமது நாட்டுக்கு மாத்திரமல்ல உலகிலே பல நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சினை ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்தவரையிலே முண்டி அடித்துக் பல லட்சம் பேர் அல்ல பல மில்லியன் கணக்கானவர்கள் அதற்காக போட்டி போடுகிறார்கள் கோட்டா முறையை சவுதி அரேபியா அறிமுகம் செய்திருக்கிறது அதனால் எல்லா நாடுகளும் சிரமப்படுகின்றன பல நாடுகள் ஹாஜிகளை சீட்டிழிப்பின் மூலமாக தெரிவு செய்கிறார்கள் நமது நாட்டை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டு முன்பதிவு வலியுறுத்தப்பட்டது முன்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் வலியுறுத்தப்பட்ட காரணத்தினால் ஆறாயிரத்து பேர் இந்த முறை ஹஜிக்கடமையை நிறைவேற்றுவதற்காக பணம் செலுத்தி பேர்களை பதுவு செய்தார்கள் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு தான் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சில தூதரயங்கள் மூலமும் வேறு வழிகள் மூலமும் கிடைத்த வாய்ப்புகளை வைத்து பார்க்கிற போது சுமார் மூவாயிரம் பேர் தான் இந்த முறை ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சுமார் மூவாயிரத்தி நானூற்று பேர் இந்த முறை ஹஜிக்காக பதிவு செய்தும் முற்பதிவு கொடுத்தும் கொத்தஜ் செய்ய வாய்ப்பை பெறவில்லை அல்லா தால அவர்களுக்கு நீண்ட அடுத்த ஆண்டு தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலே ஹஜ்ஜை செய்யக்கூடிய வாய்ப்பை அருள வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நாங்கள் துவா செய்கிறோம் வாய்ப்புக்குரிய சௌர்களே அல்லாவுடைய நடிகார்களே ஹஜ்ஜி ஒரு விசேஷமான அமல் ஒரு தரித்துவமான அமல் தொழுகை உடலோடு உடலோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் ஜருளோடு மாத்திரம் செல்வத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் நோன்பு உடலோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அது ஏக காலத்திலே உடலோடும் பொருளோடும் ஆன்மாவோடும் அனைத்தோடும் தொடர்புபட்ட ஒரு அமலாக இருக்கிறது ஒரு அற்புதமான பயிற்சி பாசரை இந்த ஹஜ் இஸ்லாத்துடைய இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அடிப்படையான பண்புகளை விழுமியங்களை வளர்ப்பதற்கான நடைமுறை ஒரு செயல்முறையாக பயிற்சியாக இந்த ஹஜ் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் மனித வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் சோதனைகள் மலிந்த ஒன்று பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லை என்ற பிரச்சினை இருப்பவருக்கு இருப்பதை இழந்து விடுவோமோ என்ற பிரச்சினை பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற பிரச்சினை குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கோ இந்த குழந்தைகளால் என்ன வினை வருமோ என்ற பிரச்சினை எல்லோருக்கும் பிரச்சினை மனிதனை நாங்கள் கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏழை தூக்கம் இல்லாமல் தனது பாயிலே புரழுகிறான் ஏனென்றால் அவனுக்கு பசி பசியின் காரணமாக அவனுக்கு தூக்கம் இல்லை பணக்காரனும் குளிரூட்டப்பட்ட அறையிலே தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான் மாத்திரைகளை எடுத்தும் தூக்கம் வராமல் அவன் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு இன்னொரு வகையான பிரச்சினை திருடன் வந்து விடுவானோ வரி இலாகாவிடுவார்களோ கொள்ளையர்கள் வந்து விடுவார்களோ அடுத்தவர்கள் வந்து விடுவார்களோ எனது பொருளுக்கு எனது பணத்துக்கு ஏதாவது நடந்துவிடுமோ நான் இப்போது பணக்காரர்களுடைய பட்டியலில் இந்த இடத்தில் இருக்கிறேன் நாளை காலையிலே பட்டியலிலே கீழே சென்று விடுவேனோ எனக்குள்ள அந்த இடத்தை இறந்து விடுவேனோ என்று இப்படியான கவலை உலகத்திலே இருந்த முதல்தர செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தற்கொலை செய்து கொண்டார் காரணம் என்ன தெரியுமா பொருளை இழந்தது அல்ல செல்வத்தை இழந்தது அல்ல வளமையாக அவர் உலக கோடீஸ்வரர்களுடைய பட்டியலிலே வந்த இடத்தை இறந்து விட்டார் கொஞ்சம் கீழே போய்விட்டார் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் சோமாலியாவில் இருப்பவர்களும் எத்தியோப்பியாவில் இருப்பவர்களும் எரிச்சியாவில் இருப்பவர்களும் வறுமையின் எல்லையில் அல்ல வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள் ஆனால் அங்கெல்லாம் தற்கொலை மிக மிக மிக குறைவு இல்லை என்று சொல்கிற நிலைதான் செல்வந்த நாடுகளில் தான் வசதியாக மக்கள் வாழ்கிற நாடுகளில் தான் தற்கொலை செய்து கொள்வர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எப்படியோ மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிற பயிற்சியை வழங்குகிறது ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்காக தனது தாய் துறந்து செல்கிறார் குடும்பத்தை துறந்து செல்கிறார் குழந்தைகளை அன்பர்களை நண்பர்களை விட்டு செல்கிறார் பயண கஷ்டங்களை சுமந்து கொள்கிறார் அதாப் பிரயாணம் என்பது ஒரு வகை வேதனை என்று சொன்னார்கள் சல்லா அழிவர்கள் அந்த காலத்திலும் தான் இந்த காலத்திலும் தான் மனிதர்கள் ஒட்டகத்தில் போன காலத்திலும் பிரயாணம் என்பது ஒரு வகை அதாபாக இருந்தது இன்று அதை விட அதாபாக இருக்கிறது அதுவும் ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய அதாபு கனவு காணுவார்கள் அது நனவாகாது இறுதி நேரத்தில் கையை விரிப்பார்கள் ஒழுங்குகள் பிரயாண ஏற்பாடுகள் ஹஜ்ஜி முகவர்களின் கெடுபிடிகள் இறுதி வரைக்கும் என்ன நடக்குமோ என்ற அச்சம் பயம் விமான நிலைய அனைத்திலிருந்தும் ஒரு ஹாஜி தப்பி பிழைத்துத்தான் புனித பூமியில் போய் காலடி எடுத்து வைக்க வேண்டும் போய் காலடி எடுத்து வைக்கும் நகரம் என்ன சுவிசிலே இருக்கிற ஜெனீவாவா ஒரு பாலைவனம் ஒரு தட்டாம் தரை அங்கே எந்த கவர்ச்சியும் இல்லை அது ஒரு சோலைவனம் அல்ல அது ஒரு பாலைவனம் அத்தகைய ஒரு பூமிக்குத்தான் போய் இறங்குகிறார்கள் சில போது மாரிகாலத்தில் வரும் கடும் குளிராக இருக்கும் சில கோடை காலத்தில் வரும் கடும் வெயிலாக இருக்கும் சூடாக இருக்கும் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்கிறார் வினாவிலே ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நெருக்கடியான இடம் எல்லோரும் எந்த பாகுபாடும் ஒரு சாதாரண ஒரு டென்ட்டிலே ஒரு கூடாரத்திலே தட்டான் தரையிலே படுத்து வேண்டும் பயிற் வாழ்க்கையின் உலக வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை துன்ப துயரங்களை சோதனைகளை வேதனைகளை சவால்களை அறைகோவல்களை தாங்கிக் கொள்வதற்கான பயிற்சி முஸ்தலிபாவிலே திறந்த இரவிலே தங்க வேண்டிய நிலை வரும் சில போது கடும் குடிராக இருக்கும் தாங்கிக் வேண்டும் காலநிலை சார்பாக இருக்காது தாங்கிக் கொள்ள வேண்டி அற்புதமான பயிற்சி எனவே நான் சொன்னார்கள் ஜிஹாத் என்பது அல்லாவின் பாதையில் போராடுகின்ற அந்த ஜிஹாத் மாத்திரமல்ல வயதில் மூத்தவர்களதும் பல இனமானவர்களதும் பெண்கள் அதும் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது எனவே உண்மையில் வாழ்க்கையின் சோதனைகளுக்கும் அறைபவர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியை இந்த ஹஜ் மனித சமுதாயத்துக்கு தருகிறது முஸ்லிம்களுக்கு தருகிறது உலகத்துக்கு சமத்துவத்தை நடைமுறை சாத்தியமாக சொல்லிக் கொடுக்கிறது ஹஜ் தொழுகையிலே ஜமாத்து தொழுகையிலே சமத்துவத்தை நாங்கள் உலகத்துக்கு பறைசாட்டுகிறோம் ஏழைக்கு பக்கத்தில் பணக்காரன் பெரியவருக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன் அமைச்சருக்கு பக்கத்தில் ஒரு தொழிலாளி ஒரு கூலி தொழிலாளி அதிபருக்கு பக்கத்தில் மாணவன் இப்படி ஜமாத்து தொழுகை கூடாக சமத்துவத்தை நாம் உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்துச் சொல்கிறோம் ஜும்மா உடைய நாளில் எடுத்துச் சொல்கிறோம் ஆனாலும் தொழுகையிலே சமத்துவம் இருப்பது போல சில வேறுபாடுகள் உண்டு அங்கே நீண்ட கால் அணிந்தவர்கள் வருவார்கள் ஜுப் அணிந்தவர்களும் வருவார்கள் சாரம் அணிந்தவர்களும் வருவார்கள் எளிமையான ஆடை அணிந்தவர்களும் வருவார்கள் ஆடம்பரமான ஆடை அணிந்தவர்களும் வருவார்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களும் வருவார்கள் வருண ஆடைகள் அணிந்தவர்களும் வருவார்கள் ஆனால் உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துடைய மிகப்பெரிய வருடாந்த மாநாடானுபாடும் எந்த வேறுபாடும் கிடையவே கிடையாது அது எதிலும் இல்லை உடையிலும் கிடையாது இந்த அளவுக்கு என்றால் தைக்கப்படாத ஆடை ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியும் அந்த தேய்க்கப்படாத ஆடையை அந்த வெள்ளையின் நிற ஆடையை தான் அணிந்திருப்பார் ஒரு மூன்றாம் உலக நாட்டின் குக்கிராமத்தில் இருந்து சென்ற ஒரு கூலி தொழிலாளியும் தேக்கப்படாத அந்த மிக சாமானியமான வெள்ளையின் நிற ஆடையை தான் அணிந்திருப்பார் மில்லியன் கணக்கானவர்கள் உலகத்துக்கு வேளாவிடம் நிற வேறுபாட்டுக்கு குல வேறுபாட்டுக்கு வறுக்க வேறுபாட்டுதிராக உலகத்தில் இருக்கிற அனைத்து வேறுபாடுகளுக்கும் எதிராக பிரச்சியட்சமாக சாட்சி பகர்கின்ற மிக மகத்தான சந்தர்ப்பம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் இயற்கையான ஆடை சமத்துவமான ஆடை ஒரே நிலமான ஆடை கபனை ஒத்த ஆடை அணியப்பட்ட நிலையிலே ஹஜ்ஜுடைய கிரியைகள் நிறைவேற்றப்படுகின்றன இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய தத்துவம் இந்த சமத்துவம் அரபாவுடைய மைதானத்திலே இந்த சமத்துவத்தை சமத்துவத்தை அற்புதமாக பார்க்கிறோம் ஐயாமு தஷீரிகளே ஒரு நாளிலே சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள் இதே மாதத்தில் இந்த பத்து நாட்களை தொடர்ந்து வருகிற ஒரு நாளிலே ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள் இந்த சமத்துவ கோட்பாட்டை இந்த சொல்கிற கோட்பாட்டை அவர்கள் பிரகனம் செய்கிறார்கள் மனிதர்களே உங்களுடைய இருக்கிறான் உங்களுடைய தந்தை ஒருவராக இருக்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அஜமியை விட அரபி தரத்தில் உயர்ந்தவர் அல்ல ஒரு அரபியை விட ஒரு அஜமி தரத்தில் ஒரு சிவத்தரை விட தரத்துவர் அல்ல தக்குவாவை கொண்டு மாத்திரம்தான் மனிதர்கள் தரம் பிரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூல் சொல்கிறார்கள் இது மாத்திரம் ஒற்றுமையை மனித சமுதாயத்தின் ஐக்கியத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்கிறது ஒரே இறைவன் ஒரே தூதர் ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் ஒரே வாழ்க்கை வழி ஒரே வகையான கிரியைகள் ஒரே வகையான வணக்க வழிபாடுகள் ஒரே கோசம் ஒத்த கோசம் லப்பை கவாஹை கிளா ஷரீ கிழக்கல பைக் إن الحمد <سؤال> و النعمة <سؤال> لك والموق <سؤال> لا شريك لك ورأي كوسم عربية مجمية ايروبية نمم آسية نمم مدلام ملقت تأي شئند ونم مونرام ملقت تأي شئند ونم كربنم بيلا ينم عنيبرم وطة كورليلة ملو لغمم كيك يلوپك انتر كوسم لبأيك اللهم لبأيك لبأيك عايك يتك لبأيك عطم ايك إند حج سولكرة بيخبت ري يسيذيذ ஒரே சமுதாயம் ரப்பாக இருக்கிறேன் அந்த வகையில் ஒருவனாகி என்னையே வணங்குங்கள் என்று குரானுடைய ஒவ்வொரு ஹஜ்ஜின் போதும் புதுப்பிக்கப்படுகிறது சந்திப்பு என்பது உலக சமாதான மாநாட்டின் சந்திப்பு மதிப்புக்குரிய சவர்களே அல்லாவுடைய நல்லே உலக சமாதானத்துக்கு வருடா வருடம் ஹஜ் உயிரோட்டத்தை கொடுக்கிறது முஸ்லிம்கள் சொல்கிறது வருடா வருடம் இதனை நாங்கள் உலகத்துக்கு சொல்கிறோம் குரானிலே ஆறே ஆறு இடங்களில் தான் யுத்தம் என்ற பொருளை தரும் ஹர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே குரானிலே சமாதானம் பீஸ் என்ற பொருளை தரும் சலாம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்ற சொல்லே சலாம் என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதான் இதனை உலகத்துக்கு வருடா வருடம் எடுத்துச் சொல்கிற சமாதான மாநாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ் என்பது சமாதான பயணம் சமாதான பூமியை நோக்கிய பயணம் சமாதான காலத்தில் மேற்கொள்ளப்படுகிற பயணம் மக்கா இடம்பெற்ற அமைந்திருக்கிற அந்த பூமி இருக்கிறதே அது சமாதான பூமி யார் அந்த நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவர் அல்ல இந்த பிரகடனத்தை செய்திருக்கிறான் இது சமாதான பூமி இங்கு யுத்தம் இல்லை இங்கு ஆயுதம் ஏந்த முடியாது இங்கே ஒரு உயிரை கூட கொள்ள முடியாது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அத்தகைய சமாதான பூமி அந்த மக்கத்துமண் சமாதான பூமியை நோக்கி சமாதான காலத்திலே மேற்கொள்ளப்படுகிற சமாதான பயணம் தான் ஹஜ்ஜு பயணம் அல்லருள் சொறும் என்று அழைக்கப்படுகின்ற போராட்டம் யுத்தம் தடை மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த மாதம் உலக சமாதானம் ஒவ்வொரு வருடமும் நான்கு மாதங்கள் உலகத்திலே முஸ்லிம்களால் பிரகடனப்படுத்தப்படுகிறது உலகத்திலே மேலோங்கினால் குறைந்த பட்சம் நான்கு மாதங்களுக்காவது வருடத்திலே யுத்தங்கள் இருக்காது மாதங்களும் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்ட மாதம் எதுவும் செய்ய முடியாது பாவங்கள் இல்லை எதுவும் இல்லை அனைவருக்கும் உண்மைகள் அனைவருக்கும் உணர்த்தப்பட வேண்டும் ஒரு சர்வதேச விவகாரங்கள் விவகாரங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம் சந்தர்ப்பம் என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இறுதி ஹற்றின் போது முக்கிய வரலாற்று முக்கியத்துவம் செய்தார்கள் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட தன்னுடைய பிரசங்கத்திலே உங்களுடைய உங்களுடைய பொருள்கள் அனைத்தும் தூய்மையானவை புனிதமானதோ இந்த மாதம் எந்த அளவு புனிதமானதோ இந்த இடம் மக்கா பூமி இந்த புனிதமானவையோ அதே போல உங்களுடைய ரத்தம் புனிதமானது உங்களுடைய பொருள் சொத்து செல்வம் புனிதமானது இவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிரகடனத்தை சல்லல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜின் போதுதான் செய்கிறார்கள் நான் எனது தூதை எட்டி வைத்து விட்டேனா சொல்லிவிட்டேனா எனது பணியை மிஷனை மிகவும் வெற்றிகரமாக முடித்து விட்டேன் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக என்று நபி அவர்கள் பிரகடனப்படுத்திய சந்தர்ப்பம் இது எனவே இந்த சர்வதேச மாநாட்டின் போது உண்மையில் உலக தொடர்பானதாயத்துடன் தீர்மானங்கள் அதற்கான ஒரு சர்வதேச மாநாடு ஹஜ் என்ற உண்மையும் இங்கு நினைவு கூறத்தக்கது நான் நினைக்கிறேன் பூ குரேஸ் அவர்களே அல்லாவுடைய நல்லே இந்த வகையில் எல்லா வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க கண்ணியமான புனிதமான நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாங்கள் என்றால் அங்கே மில்லியன் கணக்கான மக்கள் புனித பூமியிலே அந்த சமாதான பயணத்தில் ஈடுபட்டு கோஷத்தை எழுப்பியவட்டம் முஸ்லிம் உம்மத்துக்காக அனைவருடைய நன்மைக்காக உலக அமைதிக்காக சமாதானத்துக்காக மனித இனத்தின் மேம்பாட்டுக்காக அங்கே கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் பிரார்த்திப்போம் நாங்களும் அல்லாஹ் சுபஹானே துல்ஹா மாதத்தின் இந்த பத்து நாட்களையும் உச்ச நிலையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக இந்த நாட்களை ஹயாத் தாக்கக்கூடிய மேலான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுபஹானாக இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய தலீல் தற்பீர் التحميد الاستغفار توبة நோன்பு முதலான அனைத்து அமல்களிலும் அல்லா சுபா அருள் புரிவான அமல் கரெக்டர் ஆட்சி அருள் புரிவானாக இதுவரை செய்யாமல் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமே என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கு அல்ல அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மேலான பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எதிர்வரும் ஆண்டுகளிலே வழங்கி அருள் புரிவானாக